அதுக்கு பதில் என்ன தெரியுமா ஆண்டருடைய வார்த்தை நாங்கள் அநேகர் ஆலயத்துக்கு வருகிறோம் கத்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம் அந்த வார்த்தைகளே ஏன் தெரியுமா உங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது அவர் அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறார் அடங்கு விடுதலை என்றதும் எல்லா காரியங்களுக்குள்ள ஒருவரும் கட்டுப்போது அவருக்கு சித்தம் இல்லை இப்போ இந்த லவ்ஸாம் பட்டணத்தில் இருக்கிற அந்த லவ்ஸாம் பட்டணத்தில் ஆண்டவரையும் சித்தம் என்ன நாங்கள் ஜோம் பண்ணோம் சித்தம் நிறைவேறட்டும் அவருடைய சித்தம் என்ன தெரியுமா இந்த சிறுவர்கள் ஒருவரும் கெட்டுப்போவது அவருடைய சித்தம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் ரசிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் ஆனால் மனம் திரும்புகிறார்களா இல்லை அது யாருடைய பிரச்சனை சொல்லுங்க மனம் திரும்ப பிரச்சனை உண்மை அது அன்றருடைய பிரச்சனை அல்ல இந்த உலகத்திலிருக்க எல்லா ஜனங்களும் அவரை அறிந்து இயேசுசு மூலமாய் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் தேவ ராஜ்யத்துக்குள் அவன் வர வேண்டும் அங்க மாத்திரம் இந்த பூமியிலும் அவனுடைய திகைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் அவன் சுகமாயிருக்க வேண்டும் பலனாயிருக்க வேண்டும் ஆரோக்கியமாயிருக்க வேண்டும் செழிப்பாயிருக்கணும் தேவனுடைய சித்தம் அது எங்க இருக்கிறது இயேசு குசு மேலே இருக்கிறது அதுக்குத்தான் அவருடைய குமார் இந்த உலகத்தில் அனுப்பி தந்தார் ஆனா அநேகர் நாங்க அதை என்ன செய்யறேன் இல்ல ஏற்றுக்கொள்றது இல்லை அது ஆண்டுடைய பிரச்சனையா எங்களுடைய பிரச்சனையா யாருடைய பிரச்சனை எங்களுடைய காரியமாக இருக்கிறது ஆனால் கடைசியில் எல்லாருடையும் சில பேர் சொல்வார்கள் ஆண்டுவரே உங்களுக்கு கண் இல்லையா ஆண்டு என்னுடைய ஜெபத்தை கேட்க இல்லையா உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஒரு இடத்துல ஒரு விசுவாசி சரியான விசுவாசி ஆண்டூர் மேலே எல்லாம் அழிஞ்சு போய்கொண்டே இருக்கிறதாம் ஜனங்கள் எல்லாம் தண்ணிக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் அநேக அவர்களை பாதுகாக்கிறது ராணுவம் அநேகம் வந்து அநேகருடைய உதவியோடு அநேகர் போட் மேலே ஏத்தி கொண்டு போய் இருக்கிறார்கள் அதில் போட்டில் பக்கத்தில் வந்து இறங்கி வாங்க கரியா உங்களை கொண்டு போற கொண்டு சொன்ன மாட்டேன் ஏன் வர மாட்டேன் ஆண்டவர் என்ன காப்பாற்ற அவர் சொல்லி சரி என்று போனோடன பார்த்தா வெள்ளம் மொட்டை மாடிக்கு வந்துட்டது பத்தொரு பக்கத்தில் ஒரு மரம் அதிலேயே ஏறி அந்த மரத்தில் ஏறி மேலே நின்றார அந்த மரத்தில் அவர் ஏறி நின்று நிற்கும் போதும் வெள்ளம் பெருகி கொண்டே வருவோம் பெரிய கொண்டு வரும்போது இன்னும் ஒரு போட் அந்த இடத்துல வந்ததாம் ஒருக்கா ஹெலிகாப்டர் வந்ததாம் அதுக்கு மாதிரி போகல திரும்ப இன்னும் போட் வந்துதான் போகல திரும்ப என்ன செய் ஹெலிகாப்டர் வந்து கைத்த போட்டு புடி புடி ஏறு மேலே வாண்டு சொல்ல நான் வேற மாட்டேன்னு ஆண்டவர் வந்து என்ன காப்பாற்றுவார் கடைசியில் மரத்துக்கு மேல வெள்ளம் வந்து இவர் செத்து போனார் இவர் செத்து போனதை ஆறு செய்த பிள்ள யார் செய்த பிள்ள அது ஆருடைய பிரச்சனை அப்ப இவர் செத்து எங்க பரலோத்துக்கு போனாராம் கதைல பரலோகத்தில போயிருக்கிறார் போனா போல ஆண்டு நீரை என்ன வந்தேன்னு காப்பாற்றின ஒன்றுக்கு மூன்று நான்கு முறை நான் உன்ன காப்பாற்ற நான் ஆட்களை அனுப்பின உனக்கோ மனம் இல்லை அது மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை பிரச்சனை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு வாரம் சத்தியத்தை கேட்கும் போது அன்பான பேசுகிறார் எத்தனை ஆமைன்னு சொல்றீங்க அவர் அவருடைய வசனம் ஆவியின் ஜீவனமாக இருக்கிறது நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் அவன் என்ன செய்மாம் என்றால் இதை தான் நான் அனுப்பினேன் ஏன் அதில் வேற இல்லை என்று சொல்லித்தான் அதே மாதிரி தான் அவர் வசனத்தை அனுப்பி கொண்டே இருப்பார் அவருடைய வாத்தியின் கால்களின் தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சவமாயிருக்கிறது அநேக ஆயிரம் பொன் வெள்ளியை அவர் விளம்பின வேதம் நலம் நலம் நான் சந்தோஷமா இருக்கணும் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆமன் பாரத பிள்ளைகளை மூலமாய் பேசுகிறார் நாங்கள் வசனத்தை வாசிக்கும் பேசுகிறார் பிரசங்கியார் பிரசங்கத்தை பண்ணும் போது பேசுகிறார் நாங்கள் சிலர் ஆண்டு வரை என்னுடைய அப்படியே சத்தம் கேட்கணும் அப்படியே ஸ்பீக்கர் வச்சு கேட்கிற மாதிரி அனுப்பியும் போத மாதிரி அதனால மனசில் ஒரு காரியத்தை வச்சிருங்க நான் நீங்கள் சந்தோஷமா இருப்பது நானும் சுகமாயிருப்பது சித்தம் நாங்கள் வாழ்ந்திருப்பது அவனுடைய சித்தம் நாங்கள் செழிப்பாயிருப்பது அவனுடைய சித்தம் ஆமென்பார் பிள்ளைகள் அடிக்கடி நாங்கள் எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறோம் பிரசங்கங்களை கேட்கிறோம் எத்தனை பேர் ஆண்டு ஆண்டு சத்தத்தை அவர் இந்த வசனத்தோட ஆண்டோர் என்னோட பேசினார் இந்த வசனத்தோட ஆண்டவர் பேசினார் இந்த பைபிளை நான் இந்த பிரசங்கத்தை நான் கேட்டு கத்திருந்த என்ன குறிப்பாக ஞாபகம் இருக்குது சொல்லலாம் யாரால சொல்ல முடியும் யாராவது இருக்கிறீங்களா உங்க கரங்களை ஏற்றி காட்டு அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யுது நாங்கள் கொஞ்சம் கத்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக கடந்து செல்ல வேண்டும் அவரிடத்தில் தைரியமாய் கிருபாசன தண்டையில் பிரவேசிக்கலாம் அவரிடத்தில் எங்களுக்காகத்தான் எங்களுடைய நலத்துக்காகத்தான் எங்களுடைய வாழ்க்கைக்காகத்தான் எங்களுடைய சுகத்துக்காகத்தான் அவர் தண்ணியை ஒப்பு கொடுத்தார் யாராவது இருக்கிறீங்களா நான் இன்றைக்கு பைபிள் வாழ்ச்சேன் இல்லாட்டி நேற்றுக்கு பைபிள் வாழ்ச்சேன் அன்றைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டேன் என்னுடைய ஆண்டோர் காரியத்தை பேசினார் என்னுடைய உள்ளத்தில் சந்தோஷமாக இருந்தது யாராவது இருக்கிறீங்களா சொல்லுங்கள் உங்களை உற்சாகப்படுத்த அதில் மற்றொர்களுக்கும் அது உற்சாகமாக இருக்கும் ஒரு தரும் இல்லையா என்னுடைய நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ண இந்த கேள்வியை நீங்கள் மறந்துடுங்க பயவுல வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசுங்கப்பா பிரசங்களை கேட்கும் போது என்னோட பேசுங்கப்பா அந்த கேள்வி கண்களை முடிஞ்சவன் பண்ணுவோம்மா நன்றி ஆண்டவரை எங்களை நேசிக்கிறங்கள் பரலோகப்பிதாவையும் வைக்குமார் நகேசுவன் நாமத்தின் முடி பார்த்து நாங்கள் வருகிறோம் ஆயிரம் நாட்களை பார்க்கலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாளும் கூட தகப்பறையே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் இம்மட்டும் உண்மை துதிக்கும் உண்மை ஆராதிக்கும் தந்த இந்த மகாவீரிய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த வேளையில் உங்களுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் உங்களுடைய வார்த்தை ஆவியின் ஜீவனமாக இருக்காங்க உங்களுடைய வார்த்தை உங்களுடைய அந்த வார்த்தையை அனுப்பினீர் பிள்ளைகளை விடுதலை ஆக்குறீர் உங்களுடைய பிள்ளைகளை சுகமாக்குறீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு நீர் பேசுவோம் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கத்துற ஆசைங்க சப்தலாம் இவனுடைய பிள்ளைகள மறந்துவிடக்கூடாது வேத புஸ்தகத்தை கொண்டு வந்து இடத்துக்கு புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் ரெண்டு பேதுரு முதலாம் அதிகாரம் முதலாவது வசனம் வாசிக்க கேப்போமா நம்முடைய தேவனும் ரசிகரமாக இருக்கிற ஏசு கிருஷ்ணனுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அவர்களை போல நாங்கள் ஒவ்வொரு தரும் என்ன விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் அருமையான விசுவாசத்தை பெற்று அவருக்கு வித்தியாசமான எங்களுக்கு வித்தியாசமா அல்ல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்களுக்கு ஊழியக்காரன் அப்போ சீமோன் எழுதுகிறதாவும் இரண்டாவது வசனம் தேவனை நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால எல்லாரும் சொல்லுங்க அறிகிற அறிவினால உம் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் எப்படி பெருகுது அவரை அறிய அறிவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக எவ்வளவு எவ்வளவு நாங்கள் அவரை அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கிடையாது அறிகிறோமோ கிருபம் இவ்வளவு அறையிறோமோ சமாதானம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல அப்ப நாங்க சமாதானமா வாழலாம் வடிவ கவனிங்க சமாதானமா இருக்கலாம் அவரை அறியிற அறிவு இவ்வளவுக்கு நாங்கள் அவரை அறியிறோமோ அந்த அறிவு எங்களுடைய வாழ்க்கையில கிருமையும் சமாதானம் தெரியும் தேவனை நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவ அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கிடவது தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் யாவற்றையும் அவரை அறிய அறிவினால ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததும் அன்றி என்னுடைய அழைப்பு மகிமையினாலும் காரணியத்தினாலும் அவர் எங்களை அழைத்திருக்கிறார் சும்மா அழைக்க இல்லை அவருடைய இரக்கம் கிருபின விசுவாசத்தைும் அழைப்பும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன செய்தார் அவங்களை முன் குறைத்தார் அப்ப நம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிறார் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்ன செய்திருக்கிறாராம் தந்திருக்கிறார் அப்ப எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் என்ன இந்த வசனம் என்ன சொல்லுதோ தந்தறினதும் மன்றி என்றா முடிஞ்சு தந்தா ஜாதம் விளங்கிட்ட உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் திவ்ய பல்லமையானது நமக்கு தந்த அருள்னதும் அன்றி என்றால் அது தந்து விட்டு ஆச்சு விளங்குதான் அப்ப அவரை அறிய அறிவங்களுடைய வாழ்க்கையில ஜீவனுக்கும் தேவ பக்தி ரெண்டு காரியம் இந்த இடத்துல சொல்லப்படும் ஜீவனும் தேவ பக்தியும் ஜீவன் என்று சொல்லி சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஜீவன் தேவ பக்தி என்று சொன்ன உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு வேண்டிய யாவற்றையும் அவரே அறிய அறிவினால அவரை அறிஞ்சு கொண்டே இருப்போம் அவர் எப்படிப்பட்ட அவருடைய அன்பின் ஆழ நீளம் உயரம் என்ன அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பு அறிந்து கொள்ள நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பாவ எழுதுகிறார் அவர் அறிய அறிவு அவர் எப்படிப்பட்டவர் அநேகர் அவர் அறிந்திருக்கிறார்கள் அந்த சரியான கண்ணோட்டத்தில் இல்லாமல் அவர் அறிந்திருக்கிறார்கள் வான பேர் பூமிக்கு ஆகாயத்துக்கு அவர் பேர் வைச்சார் நட்சத்திரங்களை உண்டாக்க எல்லாவற்றையும் அவர் செய்து பேரை வைச்சார் அந்த பேரை சொல்லி அவர் கூப்பிடுகிறவர அப்படி இருக்க அந்த மண்ணினாலே எல்லாம் ஜீவ ஜந்துக்களை மாண்டு உருவாங்கி போட்டு என்ன செய்தான் ஆதாம் இடத்துல கொண்டு வந்து நீ பேர் வை என்ற அவன் அந்த நேரம் கோழி என்று சொன்னான் இப்பவும் கோழி என்று தான் சொல்றான் மீன்டான் மீன்தான் சொல்றான் மாடு மாடுதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்ப அவர்களுக்குள்ள நெருக்கம் என்ன அந்த உறவு என்ன அவர் அறியிற அந்த அறிவு தான் அதை எங்களை கொண்டு வரும் ஆனால் அன்பான வித்தியாசமா ஏன் அவர் அதை பார்க்க வேண்டும் அவரை போல அன்புள்ளவர்கள் ஒருவரும் இல்லை தன்னுடைய ஜீவனே எங்களுக்காக தந்த அந்த அன்பு அவர்களுக்கு என்ன என்ன செய்திருக்கிறார் அந்த அவரை அறிய அறிவு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் என்ன செய்கிறாராம் அவர் அறிவினாலும் பல விதமான உபதேசங்கள் எல்லா இடம் உலாசுறது கவனிங்கிறது யூடியூப் எல்லாம் சில நேரம் தலை வடிக்கும் பார்க்க வர்றது நல்லது அதனால சகலவற்றியம் குறித்து அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம் போதிப்பார் என்று சொல்லப்பட தேவ ஆவியான வழிநடத்தில் தேவ ஆவியான கேட்கும் போது அந்த பிரசங்கம் என்னுடைய வாழ்க்கையில இன்னத்தை கொண்டு வர விசுவாசத்தை பக்தி விருத்தியை உண்டாக்குறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும் அது ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறபடினா அவர் என்ன செய்வார் அதை காண்பிப்பார் உடன விட்டுறோம் அதை இல்லாவிட்டார் நேற்று நாளில் ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு சகோதரி பிரசங்கம் பண்றாங்க சும்மா குரல் வளமெல்லாம் சூப்பராக இருக்குது வளமாக பேசம் பண்ணுறான் செழிப்பை குறித்து இப்போ பேசுகிறார்கள் அதை குறித்து பேசுகிறார்கள் அந்நிய பாசையை குறித்து பேசுகிறார்கள் சபையிலே அந்நிய பாசை எல்லோரும் பேசக்கூடாதுன்ற பவுல் சொல்லி அவர் ஏன் சொன்னார் எந்த சூழ்நிலையில் சொன்னார் எதற்காக சொன்னார் ரெண்டாம் இல்லை சொல்லக்கூடாது பேசக்கூடாது எனக்கு கேட்டோன்னா நான் அது சத்தியத்தை விதற்கு சரியான புறம் கூட நினைப்பாடி நல்ல பிள்ளையாக அதனால் பேர நீங்கள் இல்லைன்னா அந்நிய பாசை பேசி எத்தனை நாள் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நான் அந்நிய பாச எப்போ கடைசியாக பேசினேன் யோசிச்சு பார்த்துருக்குறோமா அந்நிய பாசையில் பேசுவோம் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் அந்த சகோதரி சொல்லும்போது சில சொன்னால் தபையில் பேசுகிற அது அந்நிய பாசையாக இல்லையாம் அப்போ அது அவன்கிற பாசை அப்போ இதெல்லாம் என்ன அந்த தேவனோட இருக்கிற உறவையும் தேவனோட இருக்கிற அந்த ஆண்டோட வார்த்தைக்கும் புறம்பான காரியம் இப்படியான காரியங்களும் இருக்குது அதனால தேவனோட பிள்ளைகள் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் கத்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேன் இந்த வார்த்தை பக்தி விருத்தியும் விஸ்வாசத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகாவிட்டால் அது சத்தியம் இல்லை அது உபதேசம் அல்ல அது பிரசங்கம் அல்ல அது வந்து இருக்கிறதே இல்லாம போ பண்றது நான் உங்களோட காய்ச்சி போதே பக்தி விருத்தி உங்களுக்குள்ள உண்டாக வேண்டும் நீங்க ஆழ்க்க முன்னோரு செல்ல வேண்டும் தேவனையும் நம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிவி அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவனுடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல் அன்றி ஜீனுக்கு வேண்டியதையும் அடுத்தது தேவ பக்திக்கு வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய காரியத்தையும் அவரை அறிவு தான் எங்களுக்குள்ள கொண்டு வருகிறதா இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி கவனிங்க இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குளிக்கப்பட்டிருக்கிறதேனுக்குரிய ஒவ் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது நாங்கள் என்ன உடன் பங்காளிகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் சுதந்திரவாளிகள் அதை எல்லாவற்றையும் நாங்கள் தவங்கள் பங்காளிகளா இருக்கிறோம் இச்சைகளினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையும் எல்லாரும் சொல்லுங்க மகாமேன்மையும் அருமையான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஒால் அதுக்குாக்கிரதையா இருக்க வேண்டும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்களுடைய விசுவாசத்தோட முதலாவது விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் முதல் படி என்ன விசுவாசம் நீங்க அதிக ஜாக்கிரத உள்ளவர்களாய் விசுவாசத்தோடே தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சியடக்கத்தையும் உம் உம் உம் உம் அப்போ பாருங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுது விசுவாசத்தோட தைரியம் தைரியத்தோட ஞானம் ஞானத்தோட இச்சியடக்கம் பொறுமை தேவ பக்தி சகோதர சிநேதம் அன்பு எட்டு காரியங்களும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கறோம் இது எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லப்படுது சொல்லி சொன்னால் ஜீவனுக்கும் தேவத்துக்கும் வேண்டிய யாவட்டும் திவ்ய வல்லமான தந்தொழுந்தும் அன்றி என்று சொல்லி இச்சைகளினால் உலகத்திற்குண்டான கேட்டு சுபாத்து பங்குள்ள போட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவ சகோதர சிநேகிதத்தையும் சகோதர சிநேதத்தோட அன்பையும் என்ன செய்யுங்கள் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது இது எல்லாவற்றுக்கும் முதலாவது படி என்னவா இருக்கிறதாம் விசுவாசத்தோடு தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலேயும் நாங்கள் என்ன செய்வோணும் முன்னோரி செல்ல வேண்டும் அப்போ இந்த நாளில நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது காரியத்தை பார்ப்போம் விசுவாசத்தோடு இந்த விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் நாங்கள் பார்ப்போம் ஏன்னு சொல்லி இந்த விசுவாச ஜீவியத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறாங்க இது நடக்கல நான் விசுவாசத்தின அது வேற இல்லை இப்படி சில பேர் கதை கேட்க நீங்க அவர்களுடைய வார்த்தையில உற்சாகமான வார்த்தைத்த அதுக்கு விசுவாசம் இதுக்கு விசுவாசம் அது நடக்கல இது நடக்கல ஏன் நடக்கலாம் ஒரு கேள்வி அப்ப இந்த விசுவாசம் என்னன்றதை நாங்கள் முதல் பார்க்க வேண்டும் அதை குறித்து கொஞ்சம் ஆழமாய் நாங்கள் சிந்திக்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த எட்டு காரியங்களை சொல்லுகிறார் விசுவாசத்தோடு என்னவான் தைரியம் பொறுமை திரும பக்தி சகோதரம் அன்பு எட்டவாசி இவைகள் இவைகள் உங்களுக்கு உண்டா மாத்திரம் இல்லை உண்டாகி இருந்து நீங்கள் அதுல பெருகினால் வடிவ இவைருக்தான் கத்ரா அறிவினாலே இருக்க விடாது இவைகள் இல்லாதவன் அவனோ இவைகள் இல்லாதவனோனோ அவன் முன் செய்த பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்திருக்கிறோம் இப்பயும் அரைக்காட்டிங்கன்னா பாவின்னு தான் சொல்லுவாங்க என்ன மறந்துருக்குறோம் வசனத்தை கவனிங்க அதனால நான் ஜபிக்கும் போது கத்திரி ஜபத்தை கேட்குறாரா அந்த நம்பிக்கையும் அந்த திடனும் இராது அவர்களுக்கு அந்த விசுவாசம் இராது ஜபம் ஆரம்பிக்கைக்கு அரமணத்திலும் பாவ அறைக்கையிலேயே போயிடும் ஏனென்றால் அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயம் இல்லை அவர் நம்முடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமன்றாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டிருக்கிறார் கல்வார்த்தியை தியானிப்போம் உயிர் தியானிப்போம் ஆனா பாவம் அனுப்பி நிச்சயத்தை எங்களுக்கு அறிவினால்தான் அது எங்களுக்கு உண்டாகிறது அன்பானது உங்களுடைய பிள்ளைகளை இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்ரா இயேசு அறிகிற அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்ற இவைகள் இல்லாதவனவனோ அவன் முன் செய்த பாவம் களர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் போன குருடனா இருக்கிறான் இத்தனை பேர் குருடனாயிருக்கிறான் ஆகியால் சகோதரரே உம் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருக்கு தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை இவ்விதமாய் நம்முடைய கத்தரும் ரசிகரமாகிய வசனத்தை வாசிங்க இவ்விதமாய் நம்முடைய கத்தரும் ரசிகரமாக நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் அநேகரை கேட்டா சொன்னார் இதுக்காகத்தானே காத்திருக்கிறேன் அனைவரும் ஜெயிக்கும் போது ஆண்டு வரே வரு கவலை இல்லை அவன் ரசிக்கப்பட இல்லையா குடும்பத்தை பற்றி கவலை எப்பாண்டவரே வரவேற்பொண்டால் இந்த போத்துருவத்திலிருந்து நான் தப்பிடுவேனே இந்த நெருக்கத்திலிருந்து தப்பிடுவேன் இந்த தேவைகள் இந்த பிரச்சனைகள் இருந்து தப்பிடுவேன் இந்த வேலைக்கு போக முடியாது வேலை சரியான கஷ்டமா இருக்குது எப்பாண்டவரை வரவேற்பு அநேகருடைய இவ்விதமாக நம்முடைய கத்தராகி ரச்சிகராக ரசிகரம் ரச்சிகராகிய இயேசுசுடைய நித்திய ராச்சியத்துக்கு உட்படும் பிறவேகம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அழிக்கப்படும் காலையில் சொல்லுவோமா ஆமேன் சொல்லுவோமா ஆமேன் சரி அப்போ விசுவாசம் பவுல் எழுதும் போது எழுதுகிறார் உங்கள் விசுவாசத்தில் இருக்கும்படி நீ கண்டிப்பாக என்ன செய்யட்டான் கடிந்து கொள்ள சொல்கிறேன் ஸ்டார்க்கான வசனத்தை பாவிக்கிறேன் கடிந்து கொள்ளணும் விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும் ால் அது மிக முக்கியது அர்த்தம் சரி விசுவாசத்தை குறித்து கொஞ்சம் பார்க்க போறோம் இன்னைக்கு ஏ பிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அநேக நாட்கள் அநேக இந்த வசந்த வாய் இருப்போம் கேட்டிருப்போம் அப்ப என்னவாம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்ப நாங்க நாங்க இந்த இடத்துல வந்திருக்கோம் விசுவாசம் இல்லாமல் வந்திருப்போம் விசுவாசம் இருக்கிறபடியா தான் என்ன செய்திருக்கிறோம் நாங்கள் வந்திருக்கிறோம் எதிர்பார்க்கிற விசுவாசம் எது என்ன விசுவாசத்து கத்தர் எதிர்பார்க்கிறான் பேதுர் இருந்தார்கள் அவருடைய பன்னிரண்டு அப்போ சிலர்கள் இருந்தார்கள் பன்னிரண்டு அப்போ சூழல கூட இருக்கிறார்கள் நூற்றுக்கு அதிபதி என்று ஒரு மனுஷன் வருகிறான் அவன் வந்து சொல்றான் வேலைக்காரன் சோசமாக வேலைக்காரர் சோவீனமா இருக்கிறான்னு சொல்லும் போது நான் பாரன் உடனே சொல்லும் போது போதும் ரெண்டாவது அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருந்தும் ஒருவன போகண்டா ஆண்டா வருகிறான் எல்லாவற்றையும் சொல்லி செய்யா செய்கிறான் என்று சொல்லுகிறான் நீர் என்னுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுமன்றான் ஆண்டு உடனே அவன் அவர்கிட்ட திரும்பி பார்த்தா கூட்ட சீசன் இருக்கு அதுக்கும் பேதுரு இருக்கிறார் இந்த பேதூர் தான் அருமையான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர் அவர்களை திருப்பி பார்த்து சொல்லுகிறார் பிள்ளைகளே அந்த விசுவாசம் இல்லாமல் தான் பிரியமா இருப்பதை கூடாத காரியம் மற்றபடி விசுவாசம் இருக்க வந்திருக்கிறோம் அவருடைய சமூகத்தில் எத்தனை பேருக்கு இது விளங்குது ஆமேன் ஆமன்பானது பிள்ளைகள அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் முதல் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடி வருகிறவர்கள் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் பெற்றுக் ஒரு விசுவாசம் தேவனிடத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய விசுவாசம் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசம் இந்த ஒரு கிழமையும் ஆண்டவர் சொல்றதான இந்த மலையை பார்த்து அப்பால போ என்றால் அது அந்த இடத்த போட்டு போய் அங்கால போயிடும் கடல்ல கொண்டு நாட்டப்படும் சொல்றாரு பின்னரும் போல பார்த்தான ஒரு மலை முன்னுக்கு நாமத்து இந்த மலையே அப்பாலே போகும் சொல்லி போட்டு படத்துக்கு எனக்கு நேற்றே தெரியுது பிரியமா இருப்பது கூட காரியம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன் மடவை கவனிங்க விசுவாசம் எப்படி கிரிய செய்கிறது இதை நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும் விசுவாசத்தின் கிரிய விசுவாசம் என்ற என்னன்றதை பார்க்கிறோம் ியடிதா கவனிங்க விசுவாசம் வந்து அன்பான ஒரு பிரமாணம் ஒரு பிரமாணம் அந்த பிரமாணத்தின்படிதான் விசுவாசம் கிரிய செய்கிறது மேல செய்கிறது அதனுடைய செயல்பாடு என்னன்னு சொல்லி புவி ஈர்ப்பு பிரமாணம் புவியீர்ப்பு பிர சொல்லி போட்டம்ம இந்த புவியீர்ப்பு பிரமாணத்தின்படி என்ன செய்யும் போட்டா கீழான் இதை நான் போட்டாலும் கீழான் போகும் இவர் போட்டாலும் கீழான் போகும் தம்பி போட்டாலும் என்ன செய்யும் போகும் ஜூதா போட்டாலும் கீழான் போகும் கிறிஸ்டன் கிறிஸ்டனா அவர் போட்டாலும் கீழான்னு போவோம் ஏன் இது ஒரு பிரமாணம் இத நல்லா நாங்க மனதில் வச்சிருக்க வேண்டும் இதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம் விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம் இதன் அடிப்படையெல்லாம் வேலை செய்யும் சரி அதை வாசிங்க அந்த வாசனத்தை மூன்று இருபத்தால வாசிங்க இப்படி இருக்கு மேன்மை பாராட்டுலங்க நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரியா பிரமாணத்தினாலேயா என்றா ஏதாண்டு செய்யலாமா அதுக்காக அதையா அந்த கிரிய பிரமாணத்தின் படியா இல்லையென்றால் அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா என்று சொல்லி கேட்கிறார் இப்ப நாங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறோமே ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அது கிருப நாங்கள் ரசிக்கப்பட்டதே கிருபை அவருடையது அந்த கிருபை நாள் எங்களுக்கு இரக்கம் கிடைச்சது அனைக்கு நீங்க இப்படி புதுசா ஆலயத்துக்கு வர்றது போல நாங்கள் ஒரு காலத்திலே ஆண்ட இடத்துல வந்து ஒரு க போய் பாப்பம் சில பேர் கவலையோட வந்திருப்போம் சில பேர் கடன் பிரச்சனையோட வந்திருப்ப வேலையெல்லாம் வந்திருப்பேன் சில விசாயில்லாம் வந்திருப்போம் பல விதத்தில் நாங்க வந்திருக்கலாம் ஆண்டர் தெரியும் எங்கே யாரையும் எப்படி கூப்பிடலாமுண்டு எல்லாரையும் எல்லாரும் ரசிக்கப்படுவோம் அந்த உடைய சித்தம் அப்படி வந்திருக்கலாம் நானும் ஒரு பிரச்சனையோட வந்திருக்கலாம் ஆனா அந்த கிருப தான் எங்களை கொண்டு வந்தது அந்த கிருப அந்த இரக்கம் அந்த கிருபையினால வந்து ஆண்டோட வார்த்தையை நாங்கள் கேட்டோம் கேட்கும் போது என்ன செய்யப்பட்டது எங்களுக்குள்ள விசுவாசம் வந்த விசுவாசிக்காவிட்டால் ஐயோ விசுவாசம் இல்லாவிட்டால் ரச்சிப்பில்லை அந்த விசுவாசம் வந்ததுனால நானும் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் விளங்குதா உங்களுக்கு ஒவ்வொரு நீங்க கேட்கிற இப்படி நீங்க ரச்சிக்கப்பட்டீங்க முதல் ஆலயத்து போய்க்க அடிக்கப்படும் ஆடை போல விருப்பமே இல்ல போறோம்னா விருப்பமா இருக்காது இழுத்துக்கொண்டு போவார்கள் இழுத்துக்கொண்டே இருக்கு ஒரு ஊழியர்காரம் கூட வியாதி சுகம் பிசாசோடும் சந்திக்கப்படும் அங்கே போவார்கள் அங்க போய் ஆண்டனுடைய வார்த்தை என்ன செய்ய சொல்லி சொன்னால் எங்களை ரச்சிக்கிற அவர் வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறார் விடுவிக்கிறார் சுகமாக்குறார் இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே அது நீக்கப்பட்டதே எந்த பிரமாணத்தினாலே கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே அப்ப விசுவாசம் என்ற ஒரு பிரமாணம் இருக்குது அந்த பிரமாணம் தான் அன்பானத்தோடைய பிள்ளை அந்த பிரமாணத்தின்படிதான் நான் போட்ட மாதிரி புய்ப்பு சத்தியில போகத்தில் கீழே விழுந்தது விழுந்தது அதே மாதிரி தான் இந்த பிரமாணம் ஒன்று இருக்குது அந்த பிரமாணத்தின்படி தான் அந்த விசுவாசம் கிரிய செய்கிறேன் பாருங்க இயேசு கிறிஸ்து சொந்த ஊருக்கு போனார் அங்கே அவரால் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியாமல் போய்விட்டது ஏனென்றால் அவருடைய அவிசுவாசம் அவர் அல்லவா இவற்ற இவருடைய பிள்ளை அல்லவா என்று அவரை குறித்து கதைத்தார்கள் ஆமே கதைத்து நிச்சத்தார்கள் அவரை விசுவாசிக்காமல் போனார் அப்போ விசுவாசிக்கிறவர்களால் தான் என்ன நடக்கும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் தாவீதின் குமார்னே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஒருதன் கூப்பிடுகிறார் அப்படி அநேக இடங்களில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டு வரைய சித்தமா இருந்தா என்ன சுத்தமாக்குறோம் பத்து ஏழு பதினேழு வாசிங்க ஆதலால் எப்படி விசுவாசம் வருகிறது விசுவாசம் என்றால் எப்படி இந்த விசுவாசம் வாழ்க்கையில் வருகிறது சொல்லப்படுது விசுவாசம் கேள்வியினாலே வரும் அதனால கேட்க நான் முதலே உங்களுக்கு நீங்க கேட்கறதை குறித்து ஆக்கிருதியா இருங்கள் எதை கேட்கிறோம் என்றது மிக முக்கியம் அப்ப பலவிதமான உபதேசங்கள் வேதத்துக்கு புறம்பான சத்தியங்கள் வரும்போது என்ன செய்யப்படாது எங்கள் விசுவாசம் அலமோது இது சரியா அது சரியா கண்ட எல்லாத்தையும் கேட்கக்கூடாது அதை கேட்கும் எனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதா நான் இவ்வளவு நாளும் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தில் நடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன் அதுக்கு இருக்குதா இப்படித்தான் ஒரு தடவை ஒரு குடும்பத்தினிடத்தில் வ சொன்னார்கள் எங்கள்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது நீங்கள் பேரங்கோடன்னு சொல்லி ஒரு கேசட் உண்டு அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி அவர்களுடைய ஆழ்க்கறி வாழ்க்கை அவ்வளோ பெருசாக கொஞ்சம் தடம் பிறலெல்லாம் இருந்தது அப்போ நான் அந்த கேசெட்டை வாங்கினேன் கேசட்டை போட்டு பார்த்தேன் அதில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறார் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ எனக்கு விளங்கிட்டேன் அவையே தடம் மாறலாமண்ட்ட உடனே நான் என்ன செய்தேன்னு எனக்கு விளங்கிட்டேன் நான் மிகவும் இயக்கம் இல்லை உங்களை விளங்கிட்டேன் நல்லா போய் கொண்டிருந்த குடும்பமா போய் கொண்டு ஆலயத்துக்கு வந்துருந்த குடும்பம் இப்ப வாரம் இல்லையா ஆலயத்துக்கு நான் சொல்றேன் இப்ப இருக்க வருஷத்துக்கு முன்பா நடந்த காரியம் வருகிறது இல்லை இப்படியான சில குழப்பம் இதுவெல்லாம் தவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தசங்க பார்த்த குறித்து வேதம் அழகாக சொல்லுகிறது தசங்க நானும் நீங்களும் கொடுக்க வேண்டும் கொடுக்க விட கூட கொடுக்கணும் என்று அவர் எல்லாம் எங்களுக்கு தாரார் அவர் தாரதுல தான் நாங்கள் அவருக்கு கொடுக்குறோம் அநேக சூழ்நிலங்களுக்கு நீங்க நான் தசமான் கொடுக்கும் போது நான் அவரை கனம் பண்ணுகிறேன் ஜாக்கிரா இருக்கும் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் எப்படி எப்படி தேவ வசனத்தினால இதெல்லாம் ஏற்படுகிறது உங்களுக்குள்ள இப்போ நான் போ போதிக்கும் போது நீங்கள் இந்த போதனையை கேட்கும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் எப்படி வருகிறது நான் வேத வசனத்தை போதிக்க வேண்டும் நான் இந்த கீ மிக்ரோஸ் மிக்ரோசு போனேன் கோழி மீன் கடைக்கு போனேன் மீன் வாங்கினேன் தேவையில்லை அது உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யாது மேன்மைப்படுத்தாது கொண்டு வராது நீங்களும் அது செய்யலாம் எல்லோரும் அது செய்கிறது அதனால என்ன காரியமோ என்ன காரியத்தை ஆண்டு தாரர் என்ன அதை சோட்ட முக்கியமாக அதை சொல்ல வேண்டியது முக்கியம் அந்த வார்த்தை எங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரும் அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க கேட்க கே எனக்குள்ளே உங்களுக்குள்ளே விசுவாசம் வரும் ஆண்டனுடைய வார்த்தை தேவனால் கூடாதது ஒன்றுமே மனுஷனால் இது கூடாதுதான் தேவனால் எல்லாம் கூடும் இயேசு சொல்லுகிறார் வேந்து சொல்லுகிறார் நீ விசுவாசிக்க கூடுமானால் கூடும் அநேக வசனங்கள் இருக்கு எல்லாம் பார்க்கணுங்கள நேரம் இல்லை முக்கியமா நான் இந்த காரியத்தை பார்க்க போகிறோம் அதனால் விசுவாசம் எப்படி வருது கேள்வியினால் வருது கேள்வி தேவனுடைய வசனத்தில வர்றது தேவ கத்தோடைய வார்த்தை நாங்கள் வாசிக்க வேண்டும் கத்தைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும் அது எங்களுடைய என்ன செய்யுது விசுவாசத்தில் எங்களை வளர பண்ணுற சரி எப்படியோ இருக்குவாங்க நாலு ரெண்ட வாசிங்க நாலு ரெண்டு ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது ஆனால் கேட்டவர்கள் என்ன செய்தார்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் உம் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்பட நீங்க கேக்குற வசனம் விசுவாசம் இல்லாம கேட்டால் உங்களுக்கு பிரயோஜனப்படும் விளங்குது மகிமே காண்பாய் அப்போ யார் கேட்டவர்கள் கொண்டு போனார் எங்க பாலந்தேன் தேசத்துக்கு ஒரு ஜனத்தை கொண்டு போனார் அதை குறித்து சொல்லப்படுகிறது இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை அவர்கள் கத்தனுடைய அற்புதங்களை கத்தனுடைய காரியங்களை ஆண்டு வார்த்தைகளை என்ன செய்யல அவர்கள் நம்ப இல்லை அந்த பாலுற காண தேசத்துக்குள்ளார்கள் அவருடைய பேச்சு கத்திரன் மேலே கொஞ்சம் விசுவாசம் நீங்களும் பேசுகிற பேச்சு மிக முக்கியம் இல்லாமல் பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை அப்ப விசுவாசம் எப்படி வருது சொல்லி நாங்கள் பார்த்தோம் தேவனுடைய வார்த்தையினால வருது அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாத கேட்டதுனால அது பலன் கொடுக்க இல்லை அவர்களுக்கு என்ன அது பிரயோஜனப்பட இல்லை சரி அப்ப விசுவாசம் எப்படி வருது தேவனுடைய வார்த்தையினால விசுவாசம் கேள்வியினால வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும் எபிரேர் பயனுக்கு வாங்க ஒண்ட வாசிங்க விசுவாசம் என்றால் எப்படி வருதுன்னு பார்த்தோம் விசுவாசம் என்னென்றது சொல்லப்படுது எபிரையர் ஒன்றில் பயனொண்டு ஒன்றில் வடிவாக்க நீங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயமு இருக்கிறது எவாசமானது நம்பப்படுகிறதன் உறுதி அதை நாங்கள் உறுதியா நம்பலாம் சொல்லுது விசுவாசம் என்ற என்ன சொல்லம் என்று சொல்லி இதை புவியீர்ப்பு பிரமாணம் அதே மாதிரி விசுவாசம் ஒரு பிரமாணம் அதை நம்பலாம் விசுவாசமானது நம்பப்படுகிறவனின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் இதை குறித்து ஆழமா பேசுகிறதற்கு நேரம் போதாது குறிப்பான சில காரியங்களை சொல்லுவோம் கவனிக்க காணப்படாத உலகம் என்று உங்களுக்கு தெரியுமா காண்கின்ற பாடுற காண்கின்ற உலகம் நாடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோம் அங்கே இருந்துதான் எல்லாம் வந்தது பூமியானது ஒழுங்கின்மையும் வருந்தது இருள் இருந்தது ஜலத்தின் மேலே அசைவாடு அவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் வார்த்தை வந்தது வார்த்தை கத்தருடைய வார்த்தை வார்த்தை தேவனா இருந்தது அந்தவுடன் என்ன செய்யப்பட்டது அது உண்டாகி அப்ப காணப்படாத பல காரியங்கள் உண்டு மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் தெரியும் தானே எதுக்குள்ள நேரம் போகும் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் காண்கின்ற இந்த சரீரம் ஒன்று காணாத ஆவி அதை குறித்து சொல்லுகிறது சொல்லப்படுது ஆவி மனுஷனை குறித்து நாங்கள் எல்லாரும் ஒரு ஆவி பயந்து தேவசாயலாக மனுஷனை கத்துற என்ன ஆண்டு கத்து மனுஷனை உண்டாக்கின தேவன் எப்படி இருக்கிறார் ஆவியா இருக்கிறார் அப்ப ஆவி மனுஷன் இந்த கூடாரத்தில் வாசம் பண்ணுங்க இந்த கூடாரம் ஒரு நாளைக்கு அழிந்து போகும் ஆனா கையால் செய்யப்படாத கூடாரம் பரலோத்திர நமக்கு உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அப்ப ஆவி மனுஷன் எனக்குள்ள இருந்து இந்த மனுஷன் இந்த ஜன்னல் வழியாக நான் இப்ப உங்களை பாக்குறேன் அப்ப இந்த சரீரம் ஒரு நாளைக்கு எங்க போகுது மண்ணுக்கு அப்ப இந்த ஆவி எங்க தன்னை தந்த தேவனிடத்துல போக அப்ப இந்த ஆவி எங்களால பார்க்கக்கூடிய இருக்குதோ சொல்லுங்களா பயந்துட்டீங்களா இல்ல உதாரணத்து சொல்ல போறேன் சரீரத்தில் சுகம் தெரியுமா வியாதிய தெரிய தெரியுமா தெரியாது ஆனால் காணாத குறிவா உன் அப்பத்தின் தண்ணீரை நான் ஆசிர்வாத்தின் வியாதிவது வார்த்தை வருகிறது அந்த வருகிறது அப்ப மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தின் இவைகளின் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அருளப்பட்டிருக்கிறது ஜீவனுக்கும்ிவ்ய வல்லமையானது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையான வாக்கு தத்துவாத அநேகம் உண்டு அந்த நாங்கள் காண்கிறது எல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும் நாங்கள் காணாததெல்லாம் நித்தியம் சரி அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதது ஆனால் அது நிச்சயம் அப்ப நீங்க காண்கிறதையே பேசிக்கொண்டிருக்க கூடாது சொல்லுவோம் நாங்கள் எல்லாரும் அதை பேசுவோம் காசு இல்லை எத்தனை பேர் பேசுகிறோம் பிரசங்கம் பண்ற நானும் பேசுகிறேன் விளங்கித்த உங்களுக்கு என்ன சொல்றேன்னு நாங்கள் பேசுகிறோம் ஆனா உன்னுடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமை நாள் என்ன செய்யப்படும் நிறைவாகும் நான் காண இல்லை ஆனா என்னத்தை பேசுகிறேன் கருத்து வார்த்தையை பேசுகிறேன் அந்த வாக்கு பேசுகிறேன் ஆபிரஹாமுடைய ஆசிர்வாதம் எல்லாம் கிறிசு இயேசுவின் மூலமா எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிசு இயேசுவின் மூலமா எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப காண்கிற இப்பாரியங்களே குறித்து பேசக்கூடாது நாங்கள் அதைத்தான் பேசுகிறோம் நாங்க மாத்திரம் இல்லை காண்பிக்க போறோம் உங்களுக்கு காண்பிக்க போற வேதத்தில் பேசினவர்களை ஏன் காண்பிக்க போறேன் இதுல நான் சோர்ந்து போய் விட கூட கத்தர் அந்த விசுவாசத்தினுடைய வாழ்க்கையில் வர்த்திக்க பண்ணுவார் அவர் என்னையும் மூளையும் காரியத்தை செய்துதான் முடிப்பார் எத்தனை ராமீங்க வேலை சரி அப்ப காணப்படாதவர்களில் இருந்து வருகிறது காண்கிறது அனித்தியமானவை விசுவாசமான நம்ப விடுற உறுதியும் காணப்படாதவர்களின் ஓகே ரோமர் நாலாம் அதிகாரம் சில காரியங்களை பார்க்க போறோம் நாலு பதினெட்டு வாசிங்க நாலு பதினெட்டு ரோமர் உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதி இருந்தும் அதன் நம்பிக்கையோட விசுவாசித்தார்கள் அநேக ஜாதிகளுக்கு தகப்போட என்ன செய்தாரி சாரா பயமாக குறித்து எழுதப்பட்டிருக்கிறது விசுவாச தகப்பனாகி தகப்பனாகி ஆபிரகாம குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன் வாக்கு நானும் ஒவ்வொருத்தரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்ட தகப்பனா இருக்கிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கூட விசுவாசித்தார் பத்தொன்பது வாசிங்க அவன் விசுவாசத்தினாலே பலவீன நாய் இந்த ஆபரகம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவராக என்ன வேணும் இருக்கையில் இப்போ நாங்கள் அநேகர் யோசிக்கிறோம் ஆபரகம் விசுவாசத்தில் பலவீனவராக உள்ள இருக்கையிலேயே எனக்கு உள்ள பலவீனம் இருக்கின்ற அப்படி தானே அநேக சில காரியங்கள் நெருக்கங்கள் வாழ்க்கை வரும்போது வரும்போது பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்கிறோம் விசுவாசம் எங்கே நாங்கள் பேசுகிறது எங்களுடைய செயல்பாடு எல்லாம் மாறுகிறது உண்மை ஆனா இவர் பலவீனன்னா இருக்க சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் நூறு வயது உள்ளவனாய் இருந்த போது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராலுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் உண்மையில அவர் இரண்டாமதானா இருந்தார் இந்த வசனத்துல இது கடைசிக்க முடியும் கடைசி அவருடைய விசுவாசத்தின் கடைசி பகுதி கடைசி பகுதி இருக்கிறார் இதுக்கு முன்ன நடந்தது இது எங்களுடைய ஆவிக்கிரிய வாழ்க்கைக்கு மிகப் பிரயோஜனமாயிருக்கும் ஆப்ரஹாம் தன் சரீரம் செத்து போனது என்னாதிருந்தான் சாராவுடைய கற்பன் செத்து போனது என்னாதிருந்தான் அவன் விசுவாசத்தில் பலவீனனாயிருந்ததில்லை என்று சொல்லி இதுகளை பார்த்து நாங்களும் அந்த இடத்துக்கு வரணும் விரும்புகிறோம் நல்லது அப்படித்தான் தரவணம் என்று ஆண்டோர் விரும்புகிறார் ஆனால் நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிற பாதைகள் அந்த இடத்துல என்ன செய்வோம் தடுமாறு யோசிக்கிறோம் எப்படி இது நடக்கும் எப்படி வரும் சொல்லி இருபது உம் பாசிக்கும் போது நாங்க பார்க்க போற காரியங்களை குறித்து நீங்க பார்க்கும் போது நடந்திருக்கு வாக்கு என்ன செய்யலய அவிசுவாசப்படாமல் தேவனுடைய வாக்கு அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்திறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான விருப்பம் எனக்கு விருப்பம் ஆண்டுதற்கு விரும்புகிற விசுவாசம் இப்ப நாங்கள் பார்க்க போறோம் ஆபருகாமுடைய காரியத்தை இப்படி எல்லாம் பார்த்தோம் என்ன அவர் வாக்குத்தவிசம் சந்தேகப்பட இல்லாமல் என்ன நடந்தால் இவருடைய கடைசியில கத்தர் கடைசி காரியங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நடந்த காரியம் எடுத்து பதினைஞ்சாம் அதிகாரம் பார்க்க போறோம் சில வசனங்கள பதினஞ்சு ஒண்ட வாசிங்க இந்த காரியங்கள் நடந்த பின்பு கேத்தருடைய வார்த்தை ஆபிரமா தரிசனத்திலே உண்டாகி ஆபிரஹாமே அப்போ ஏ இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன் பயப்படாதீங்க நான் பேரத்தை ஹலோ எல்லாருமே செய்யறாங்க வசனத்தை கவனிங்க உங்களுக்கு அற்புதம் செய்யற கத்துடைய வார்த்தை திரும்ப திரும்ப சொல்றத்தை வடிவ கவனிங்க ஆப்ரஹாம் பயந்தாரா இல்லையா பயன்தான் அப்போ ஆப்ரஹாம் பயந்தது ஆண்டவர் தெரியுமா இல்லையா தெரியுமா வந்து கேட்டார் நாங்க பயப்புற ஆண்டவர் தெரியுமா எங்க தேவைகள் ஆண்டோருக்கு தெரியுமா நாங்க போடுற கவலை எவருக்கு தெரியுமா நாங்க ரகசியம்ரிசனத்தில் பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் பயம் இருக்குது அடுத்தது பலவீனம் இருக்குது பலனுக்கு எதிர்கொள் என்ன இருக்கிறது பயமும் இருக்கிறது தெரிஞ்சிருக்கிறது தெரிஞ்சிருக்கு அதற்கு ஆபரகம் ஆண்டவரை அடிய எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாம இருக்கிற குறைவு விளங்குதா இது உங்களுக்கு அந்த குறை இருக்கு இந்த குறைவு இருக்குறோமா நீங்க சொல்ற சொல்ற ஒண்ணு சொல்லாத ஆண்டு வரு உனக்கு பயப்படாதே நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகமு இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறார் அதற்கு ஆபரகம் ஆண்டவரே அடியானுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே இருந்த பயம் என்ன சொல்லுங்க என்னுடைய சொத்து எல்லாம் வேறு தமஸ்குரானாகிய எலியேசர் அந்த வீட்டு விசாரணைக்காரன இருந்த உண்மை முத்துவமாய் அவனோடு அங்கே இருக்க எல்லாத்தையும் அவ்வளவு பேர் நான் சொன்னேன் கூடாரம் அந்த கூடாரத்தில் ஆபரக வேலை செய்தவர்களே இரண்டாயிரம் பேருக்கு அதிகமானவர்கள அப்ப இந்த ஆபரக உண்மை முத்துவமாய் எலியேசர் என்ற ஒரு வீட்டு விசாரணை காரணம் வைத்திருந்தார் அப்ப பிள்ளை இல்லாமல் ஆபரகம் மறைத்தாரா இருந்தால் அதுக்கு முன்னாடி போதுன்ற பயம் விளங்கடாது உங்களுக்கு அடுத்தது ப பயசு போதும் பெலவீனம் அதில் பயசு போதும் பெலவீனப்படுறீங்க பயப்படுறீங்க எட்டு அந்த மூத்த புள்ள பார்க்குமா ரெண்டாவது பிள்ள வாக்குமா யோசிக்கிறீங்களா எனக்கு ஐம்பதுக்கு மேலே ஆவிட்டு அதனால் அது கொஞ்சம் சிந்திக்கிறேன்னு ஜோதிச்சு பார்க்குறேன் மூத்த குடியும் பார்ப்பானா ரெண்டாவது பிள்ளை பார்ப்பானா எனக்கு நல்லா தெரியுமா ஆண்டுறையின பார்ப்பார் எத்தனை பேர் சில வயசு போனாக்கள் கஷ்டப்படுறத பார்க்கிறோம் நான் முதிர் வேதலின் கணிதியும் பசுமையுமாயிருப்பேன் இவைகளினாலே உங்களுக்கு அருமை மினிமமான வாக்குத்தத்துவங்கள் அருளப்பட்டிருக்கிறதே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துடும் அன்றி தேவன் அருமையான வாக்குத்தத்துவங்கள் எங்களுக்கு ஏன் ஆண்டோர் வந்து ஆபிரகாம பார்த்துச்சுன்னா பயப்படாது என்று சொல்லி எனக்கு பிள்ளை இல்லை என்ற சொத்து எல்லாம் வேலைக்காரன் கூப்பி பார்த்தா எலியேசரை தொடர்ந்து அதற்கு ஆபிரகாம் கத்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்க்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கத்தனா இருக்கிறானே என்றான் மூண்டவாசிங்க பின்னும் ஆபிரஹாம் தேவரின் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டில் கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது நல்ல அருமையான வசனம் அநேகருக்கு அப்பொழுது கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல உன் கற்பே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்துக் கொண்டு வானத்தை அன்னார்ந்த பார் நட்சத்திரங்கள் என்ன கூடுமானால் அவைகள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனவா இருக்கும் என்று இருக்கும் என்றார் அப்ப நீ இப்படி சொல்லுகிறாய் உன் கற்பத்தின் நட்சத்திரத்தை இப்ப கொஞ்சம் என்ன வந்து பேசிட்டார் அந்த நட்சத்திரத்தையே எடுத்துக்கொண்டு அதையே நெச்சுக்கொண்டு போகிறார் அவன் கத்திர விசுவாசித்தான் அவன் கத்துற விசுவாசித்தான் அதை பார்த்து ஓகே ஆண்டு வரேன்னு சொல்லி விசுவாசித்தேட்டு தேவைகளை எல்லாம் கத்துற சந்திப்பார் அங்கால போய் ஆண்டு டக்குமெயின் ஆண்டு வரை இப்படி நடந்தது ஏன் நடக்க இல்லை ஏன் எனக்கு இது வேற இல்லை நீங்க சொல்ல மாட்டீங்க அவன் கத்துற விசுவாசித்தான் அதை அவர் நீதியாக எண்ணினார் சரி பதினஞ்சு வேலை நானே என்றார் அதற்கு அவன் கத்தராகி ஆண்டவரே நான் இதை அறைவன் இப்ப என்ன நடந்த முதல் என்ன வாக்கியம் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அடுத்த வசனத்தில இரண்டாவது வசத்துல பாக்குறோம் இந்த தேசத்துல இருந்து அழைத்து வந்த கத்தர் நானே அதற்கு என்று சொல்லும் போது என்ன சொல்றவர் அதற்கு அவன் கத்தராகி ஆண்டவரே நான் இதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனாலே அறிவேன் எப்படி நடக்கும் இது விசுவாசமா கத்தரை விசுவாசித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது வடிவே கவனிங்க ஒரு காரியம் சில காரியங்களை வந்து முன்பதாகவே எழுதி போட்டு பேந்து என்ன செய்வார்கள் பின்பதாக நடந்த காரியங்களை சொல்லுவார்கள் பின்பதாக நடந்த காரியங்களை சொல்லுவார்கள் அப்ப அதை நாங்கள் வாசிக்கும் போது அதை நாங்கள் விளங்கி வேண்டியது மிக முக்கியம் அப்போ ஆபரம் அப்படி விசுவாசம் எப்படி இருக்கு அனைவருக்கும் சந்தோஷமா இருக்குமே இது எப்படி நடக்க எப்படி இது என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கு அப்படி அதற்கு அவன் கப்தராகிய ஆண்டு வர நான் அதை சுதந்திரத்துக்கு ஆறு சொல்லுகிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் சொல்ல இப்படி முடியும் இப்ப மரியால் வந்து கேட்டது சரி என்ன கேட்டா மரியா நான் புருஷனை அறியாத புருஷனை அறியாதவளா இருக்கிறேனே இது இப்படி அப்படி குழந்தை கேட்ட சரியா அது கேட்க வேண்டிய கேள்வி அப்பா சொன்ன உன்னுடைய கால் மிதிக்கிறது எல்லாம் உன்னக்கு ஆகும் என்று சொல்ற அதற்கு அவன் கத்தராய ஆண்டு நான் அதை நாளே அறிவேன் வாங்க அடுத்த அதிகாரத்துக்கு போவோம் அப்ப இங்க எல்லாம் என்ன நடந்த சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் கேட்டு இங்கவா உன் கற்பத்தின் கற்பத்தின் கதைதான் உன்னுடைய சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி போட்டு வானத்தை காட்டிஞ்சு வேறு அவ்வளவா இருக்கும் தரிசனத்தைப் பற்றி சந்தோஷத்தோட வீட்டை போறாரு அங்க வீட்டை போய் என்ன நடந்த பாருங்க பதினாறு ஒன் ஆபிரகாட் சொல்லுங்க வாசிங்க திரும்ப அப்ப பாருக்கு போறீங்க நட்சத்திரங்களை அவ்வளவு நட்சத்திரங்களை குறித்து தேடிக்கொண்டு சொல்லி இருப்பாங்க அதுதான் இல்ல அடுத்த வாசிங்க அடைத்திருக்க கலோ எங்க பாத்த நட்சத்திரம் ஆண்டு தந்த பாத்த அது எல்லாவற்றையும் மர நட்சத்திரம் எல்லாம் கண்ணுக்கு இல்லை இப்ப அம்மா சொன்ன உடனே கேட்பிட்ட ஒரு கதை இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவும் இல்லை ஆகாரா கட்டவணுமா ஓகே சாராய் ஆபிரஹாமை நோக்கி நான் பிள்ளை இல்லாதபடிக்கு கத்தரின் கற்பத்தை அடைத்திருந்த அடைத்திருக்கிற சொல்லியிருக்கலாம் இல்ல என்று சொன்னார் நான் பிள்ளை பெறாதபடி கத்திரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடு சேரும் ஒருபோலே அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாரால் சாராளுடைய வார்த்தைக்கு ஆப்ரஹாம் செபி கொடுத்தார் அப்ப இதின் அர்த்தம் வேண்டாம் அங்கே செபி செவி உடனே கொடுத்துட்டார் பதினேழாமதி வாங்க அடுத்தது உண்டவாசிங்க திரும்ப ஆண்டர்வாறு அறிஞிய ஆப்ரகாம் மூலமா ஆண்டு செய்ய வேண்டிய காரியம் தடைப்பட்டுக் கொண்டே போகுது ஏனென்றால் ஆபிரகாம் கத்தரை விளங்குகிறது உங்களுக்கு ஆப்ரகாம் தொன்னூற்றி ஒன்பது வயதா போயிட்டுது கத்தர் ஆபுராமுக்கு தரிசனமாகி நான் சர்வ பல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பா நடந்து கொண்டு நடந்திருக்கு நடந்திருக்க இருபத்தஞ்சு வருஷம் சென்றுதான் சொன்ன வாக்கு தான் ஆபுராமுடைய நிறைவேற ஆமன் பறந்த வருஷம் அநியாயமா போன காரணம் என்ன அந்த தேவன் ஒரு மனுஷனை ஒரு எடுத்து பிடிச்சார்ன்னு சொன்னா அவனை விடாதபடி அவர் அதை பேசி அதை சரிப்படுத்தி அவனை ஆயத்தப்படுத்தி உருவாக்குறது அவருடைய உருவாக்கி அவனை செய்ய நினைத்த காரியம் செய்யாதபடிக்கு அவர் விடவே மாட்டார் தெரியுமா விடவே மாட்டார் ஏனென்ற ஆபிரஹாம பெருசு ஒரு மனுஷனை வச்சுக்கொண்டு வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆண்டோர் உண்டாக்கப்படும் ஜனங்களை என்று சொல்லி ஆண்டு திட்டம் இஸ் ஒரு தேசம் பெற வேண்டும் என்றார் திரும்ப தரிசனம் ஆகிறார் என்ன ஆபரம் வயதான போது கத்தர் ஆபுரமாக திரும்ப என்ன செய்வார் தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பா நடந்து கொண்டு உத்தமனா இது அடுத்தது ரெண்ட வாசிங்க திரும்ப என்ன சொ பேசி நான் உன்னோட பண்ணுகிறேன் உடன்படிக்கு என்னவென்றால் ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபிரகம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாரா இனி சாரா என்று அலையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் கடைசியை சொல்லிப்பட்டு அவளாலான் தருவன் என்று சொல்லிட்ட அவளாலே தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும் அவளை ஆசிர்வதிப்பேன் என்றார் அப்பொழுது ஆபிர முகங்குற விழுந்து நகைத்து ஒரு காரியம் ஒரு பேசிக்கொண்டிருக்கும் போது அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றீங்க ஏற்றுக்கொள்ள இது ஒரு கதை வாசிங்க மிச்சத்தை அப்பொழுது ஆபருகா முகங்கு புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு விளங்கிதா உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா இந்த கிழவருக்கும் பிள்ள பிறக்குமா இந்த கிளவிக்கும் பிள்ளை பிறக்குமா திரும்பி பார்த்தா எளிய எல்லாம் கொண்டு போறணும்னு நிற்கிற மாதிரி சரி அதுதான் தப்பி எல்லாம் போச்சுட்டு ஆகாரோ சேர்ந்து மகனும் பிறந்தாச்சு அப்போ அதுலேயும் ஒரு ஆர்த்தம் தன்னுக்குள்ளேயே திருப்தியாக கொண்டே அவருக்கான தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கையை நிறைவேறுறதுக்கு இருபத்தஞ்சு வருஷங்கள் சென்றதான் அப்பொழுது ஆபிராமவும் பிரபுத்தின சார் நகைத்தார் என்று சொல்லி போட்டார் நகைச்சு போட்டு சொல்ற அரிசும் இஸ்மவேலுமாக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு அவனுக்கு ஈசாக்க என்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக தாண்டித்தான் அவரகம் வந்தார் அவர் விசுவாசத்தில் பலவீனனாக இருக்கவில்லை அவர் விசுவாசத்தில் எப்படி இருந்தாராம் வல்லவனாயிருந்தார் நீங்க அவனுக்கா மாத்திரம் நமக்காக எழுதப்பட்ட விளங்குதா பாரு விசுவாசம் என்பது பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் பல விதங்கள் என்ன செய்ய வாழ்க்கையில விசுவாசத்தை எங்களுக்குள்ள கொண்டு வருகிறது நாங்கள் சோந்து போகிற நேரம் எங்களுக்கு வந்து எங்களோட பேசுகிறது எங்களை பிளப்படுத்தி தேவனுடைய அழைத்து அந்த பரம பந்தய பொருளுக்காய் எங்களை தொடர்ந்து ஓட பண்ணுகிறது அதனால விசுவாசம் இல்லாமல் பிரியமா இருப்பது கூடாத அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுறவர்கள் பலன் அளிக்கிறோன்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்ப இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் பிரவேசிக்கும் பிரவேகம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் விசுவாசம் கேள்வியினால வரும் கேள்வி வார்த்தையினாலும் எப்படி வருகிறார் அவருடைய வார்த்தை அதனால் விசுவாசம் இல்லாமல் ஒன்று பிரியமாக இருப்பது கூடாத காரியம் எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் திவசம் பற்றி ஜோன் பண்ணுவோம் தேங்க்யூ ஜீசஸ் கத்திரி சித்த மருந்தா வரப்போ மற்ற காரியங்களை தொடர்ந்து இன்னும் ஏழு காரியங்கள் இருக்குது சித்த மருந்தால் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜோன் பண்ணுங்கள் கண்களை மூறி நன்றி ஆண்டவரை தேங்க்யூ சீசஸ் ஹாலேலூயா நன்றியாண்டவரை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அருமையான நம்முடைய சத்தியத்துக்காக நாங்கள் மக்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் தனி மனிதனாக அந்த ஆபிரஹாமை நீங்கள் அழைத்து ஆண்ட கதாவே எப்படி அந்த விசுவாசத்தை அவருக்குள்ளே அவரோட பேசி பேசி அவரோட தொடர்பு கொண்டு கொண்டு அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி ஆண்டு விற கதாவே ஆப்ரஹாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது ஏசு நம்முடைய பாவங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு நாங்கள் நீதிமன்ற்கள் ஆக்கப்படுவதற்கு அழுப்பப்பட்டிருக்கலாம்னு சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டு விற நாங்கள் நீதிமான்கள் என்றதை விசுவாசிக்கிறோம் ஆண்டு விற செய்த எல்லா கைகைகளையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டு விற கதாவே அன்றி தேவன் எங்களை நீர் நடத்துறதுக்காக நமக்கு நன்றி எங்களை ஆண்டவரே ஒரு நாளைக்கு அண்டவரை உங்களுடைய சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்கள் ஆகங்களை நிலநிறுத்த நீங்கள் வல்லம் உள்ளவராக இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி அண்டை உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிக்கு ரொம்ப ஸ்தோத்தரிக்கிறோம் கொஞ்சம் நேரம் அவருக்கு நன்றி சொல்லுங்க அண்டவரை உங்கள் நன்றியோடு ஸ்வோத்தரிக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் ஆண்டு வர எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய உள்ளத்துல ஆண்டுவரே பலவீனன் என்று என்னை நீர் தள்ளிவிடாமல் பலன் உள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவி செய்கிறது லேசான காரியம் நீங்கள் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் கொண்டீரோ ஆண்டு அதை என்னை கொண்டு நீர் செய்து முடிப்பீர் ஆண்டு வர நீங்கள் எங்கள் ஒவ்வொரு தரையும் ஆண்டவர திட்டத்தோடு கத்தாவே அந்த பெரிதான அழைப்போடு எங்களை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க தொடர்ந்து எங்களை நடத்தன்னிதானத்தில் மகிமை உள்ள சன்னிதானத்தில் மாஸ்டர் நிலைநிறுத்தனர் வல்லமை உள்ளவர் உண்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நன்றி சொல்லுகிறோம்